பதிமூன்று அபு சலமா கூறியதாவது நான் அபு சாயிதல் அவர்களிடம் சென்றேன் எங்களுடன் தாங்கள் பேரிச்சமரத் தோட்டத்திற்கு வந்தால் நாம் பேசிக் கொண்டிருக்கலாமே என்று நான் கேட்டேன் அவர்களும் புறப்பட்டனர் லைலத்திற்கு அது இரவு பற்றி நீங்கள் நபி சல்லாகும் அழகி வசல்லம் அவர்களிடம் செவியுற்றது எனக்கு கூறுங்கள் என்று நான் கேட்டேன் அப்போது அபு சயித் அலி அல்லாஹின் அவர்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரமதானின் முதல் பத்து நாட்களில் எக்தி காப்பிருந்தார்கள் நாங்களும் அவர்களுடன் எகர்த்தி காப்பிருந்தோம் அவர்களிடம் ஜிப்ரில் அலிஹிசலாம் அவர்கள் வந்து நீங்கள் தேடக்கூடியது அதாவது லைலத்திற்கு அதிர் உங்களுக்கு இனி வரும் நாட்களில் உள்ளது இருந்தார்கள் உடனே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நடு பத்து நாட்கள் எகர்த்தி காப்பிருந்தார்கள் நாங்களும் அவர்களுடன் நிறுத்தி காப்பிருந்தோம் அவர்களிடம் ஜிபிரில் அலஹிசலாம் அவர்கள் வந்து நீங்கள் தேடக்கூடியது உங்களுக்கு இனி வரும் நாட்களில் உள்ளது என்றார்கள் ரமகான் இருபதாம் நாள் காலையில நபி செல்லமாக அலேஹி வசல்லம் அவர்கள் சொற்பொழிவு செய்ய எழுந்தார்கள் யார் நபியுடன் நிறுத்தி காப்பிருந்தார்களோ அவர்கள் திரும்பி செல்லட்டும் லைலத்துள் கதிர் இரவு பற்றி எனக்கு காட்டப்பட்டது நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் நிச்சயமாக அது கடைசி பத்து நாட்களில் ஒற்றையான நாளில் உள்ளது நான் களிமண் மீதும் தண்ணீரின் மீதும் சஜிதா செய்வது போல் கண்டேன் என்று நபிசல்லாஹோ அழகில் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அக்காலத்தில் பள்ளிவாசலின் முகடு பேரிச்ச மட்டைகளால் அமைந்திருந்தது வானத்தில் மழைக்கான எந்த அறிகுறியும் நாங்கள் காணவில்லை திடீரென மேகம் திரண்டு மழை பொழிந்தது அப்போது எங்களுக்கு நபிசல்லாஹோ அழகில் வசல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் நெற்றி மீதும் மூக்கு மீதும் களிமண் தண்ணீரின் அடையாளத்தை நான் கண்டேன் அவர்கள் கண்ட கனவை மெய்ப்பிப்பதாக அது அமைந்தது என்று குறிப்பிட்டார்கள்